வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கியத்தனா தரோகிகளிடம் கோபம் இருக்காது கோபப்படுபவர்களிடம் துரோகம் நிச்சயமாக இருக்காது ஆம் துரோகிகளிடம் கோபம் இருக்காது கோபப்படுபவர்களிடம் துரோகம் நிச்சயமாக இருக்காது நன்றி வணக்கம்